மேவச்சமேவையம் மமதேவோம யகர்த்திருஷிோ மோ நமோ குருப்பலவரப்போமந்தூப்பிணே நமோ வேவேதாவேயனோகி ரஜாஸ சமூத்தமஸ் நகசம் பிரசியத்தை ஜன்மஜரா ஜன்ூபத்தை விஷ்ணோர்னா இந்த அதில் பாஷியத்தில் எச்சக்தி நாம எத்தியங்கிறதுலருந்து படிப்போம் எச்சக்தி நாம எத்திய தத்த வீதகப்புருஷவியா சௌமியக் கிரூர அது சௌமியே கிரூரேஷு கிடையாது சௌமியக்ரூரேஷு தான் படிக்கணும் அது ஸ்லோகத்தில் தப்பாக இருக்குது சௌமியக்ரூரேஷு வஸ்துஷு சௌமியே வரப்படாது சௌமியக்ரூரேஷு அது சமஸ்தபதம் வியஸ்த பதம் இல்லை ஒரிஜினல் புக்கில் சௌமியக்ரூரேஷுன்னு தான் இருக்கு அதான் விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல சௌமியக்கூரேஷு சௌமியே பட அன்வரி வர இஷ்ணுமே எதபீ பரமணி குணக்கிரி शब्द हेतु निमित्त सविकारेच, வேத்துமித்தி சேமணி சவிக்கே संभवात, சர்வே சப்தாக பரஸ்மின் பும்சி வர்த்தே இதுவரைக்கும் படிச்சிருக்கோம் அதாவது உண்மையிலேயே இறைவன் சொல்லுக்கும் சொல்லுக்கு எட்டாதவர் ஏன்னா அவர் ஒரு பொருளாக ஒரு தனிப்பொருளாக அவரை சொல்ல முடியாது ஆக ஒரு தனி வஸ்துவாக அவரை சொல்ல முடியாது எதுலேருந்து அவரை பிரித்து காட்ட முடியாது எல்லா வஸ்துவாகவும் எல்லா காலங்கள்லையும் எல்லா இடங்கள்லேயும் அவர் இருக்கார் இடமாகவே அவர் இருக்கார் ஆக கால தேச வஸ்துக்களாகவே தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறவரை தனியாக பிரிக்க முடியாது அப்படி பிரித்து சொல்கிறதுங்கிறது அவரும் ஒரு பொருளாயிடுவார் அவரும் ஒரு பொருளாகிட்டார்னால் மற்ற பொருளுக்கு வேறாக அவர் ஆயிடுவார் ஆக அவரை பிரித்து சொல்ல முடியாது அதுக்காக என்ன சொல்கிறார் அவரை வந்து இப்போ சாதாரணமாக இந்த சொற்கள் எங்கே சப்த பிரவருத்தி ஹேத்து இப்போ பகவானை எதோட சம்பந்தப்படுத்தி சொல்கிறது எல்லா வஸ்துவும் அவரவாக இருக்கிற போது அவரை எதோட சம்பந்தப்படுத்துறது ஆகவே அத்வைதத்தில் சம்பந்தம் கிடையாது துவைதத்துக்குள்ளே தான் சம்பந்தமெல்லாம் சொல்ல முடியும் அத்வைதத்தில் எப்படி சம்பந்தம் சொல்ல முடியும் அத்வைதத்துக்கும் துவைத்தத்துக்கும் சம்பந்தம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் துவைத்தங்கிறதே வஸ்துவே கிடையாது அத்வைதம் பரமார்த்த சத்தியம் துவைத்தம் மித்யாபூதம் ஆக சம்பந்தம் சொல்ல முடியாது அத்வைத அது மாத்திரம் இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு குணம் இருக்குது இன்னும் குணம் உடையவர் கருணையே வடிவானவர் அப்படின்னு சொன்னால் கருணாங்கிற குணமல்லாம் என்ன உபாதி சம்பந்தப்பட்டது பிரம்மனுக்கு குணம் கிடையாது நிர்குணத்வாத் அத்வைதாத் சம்பந்தோ நாஸ்தி நிர்குணத்வாத் குணம் நாஸ்தி அனந்த கல்யாண குணகணிக்க நிலையா அப்படின்லாம் சொல்லுவார்கள் அதெல்லாம் வந்து சகுண விஷய சகுணத்துக்கு தான் நிர்குணத்வாத் குணம் கிடையாது நல்லகுணம் நல்லதும் கிடையாது துர்குணமும் கிடையாது சுகுணமும் கிடையாது சுகுண துர்குண அதீத்தம் பிரம்மா அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மனுக்கு தீய குணமும் கிடையாது நல்குணமும் கிடையாது குணா தீத்தா நிர்குணம் அப்புறம் வந்து கிரியா அதாவது இந்த குணத்தை உடையவன் பகவான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பகவான் இந்த ஜகத்தோட சம்பந்தப்பட்டவர்னா ஜெகத்தே பகவான் ரூபமாக இருக்குது நீ எப்படி சொல்லுவேன் அத்வைதத்தில் எப்படி பா சம்பந்தம் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு குணத்தை சொல்லி பே சொல்லலாம் இந்த குணமுடையவர் பகவான் அப்படின்னா குணம் வந்து அவருக்கு கிடையாது நிர்குணத்வாத் குணம் கிடையாது அடுத்தது அவர் என்ன காரியம் பண்ணுறா சகுண பிரம்மனுக்கு தான் சிருஷ்டிஸ்தி சம்ஹார திரோபாவ அனுகிரக காரியங்கள்னா நிர்குண அத்வைத பிரம்மனுக்கு ஏது ஆகையினால நிஷ்கிரியா நிஷ்கிரியா நிர்வீகாரா கர்மா பண்ணணும்னா அந்தக்கரணத்தில் முதல்ல விருத்தி சலனமாகணும் கர்மா பண்ணணுங்கிற அந்த இச்ச விற்த்தி வரணுமே சோகாமயத்த அப்போ அந்த இச்ச வரணம் அதெல்லாம் வந்து அவாந்தர வாக்கியம் சோகாமயத்தாலாம் பிரதான வாக்கியமாக எடுத்துக்கிறது இல்லை முக்கிய வாக்கியமாக எடுத்துக்கிறது இல்லை அதெல்லாம் உபாசனைக்காக சொல்கிற விஷயம் ஆதிசங்கரர் அத்வைதத்தை நன்றாக ஸ்தாபனம் பண்ணுறார் விஷ்ணு சாஸ்திரநாமத்திலையே ஆக அத்வைதத்வாத் நிர்குணத்வாத் நிஷ்கிரியத்வாத் நிர்விகாரத்வாத் அப்புறம் ஜாதி ஜாத்தின்னா அது ஒரு இனம் இப்போ மனித இனம் அது மாதிரி தேவ இனம் ரிஷி இனம் எல்லாம் இனம் இனம்னு பிரிக்கிறோமே இது விருட்ச இனம் பிராமண இனம்னால் அதில் ஐயங்கார் இனம் வடகலை ஐயங்காரினம் தெங்கல ஐயங்கார் இனம் இப்படிலாம் பிரிக்க வேண்டியிருக்கேன் பிரித்து பிரித்து தான் இப்படி ஆச்சு பிரிக்கிறது எதுக்குன்னு தெரியாமையே பிரிச்சுட்டு அதை அபிமானம் வச்சுட்டு அவஸ்தப்படுறான் ஆக இப்படியெல்லாம் இது உயர்ந்த இனம் இது தாழ்ந்த இனம் இது இடைப்பட்ட இனம் இந்த இனம்னு சொல்கிறது தான் தமிழில் இனம்ங்கிறது தான் பேர் ஆக பசு இனம் பக்ஷி இனம் மிருக இனம் இது ஜலத்தில் சரிக்கிற இனம் அப்படின்னு இனம்னு சொல்கிறது ஆஹா இந்த இனமெல்லாம் வருமானா எல்லாமே அவர்தாங்கிற போது என்னப்பா இனம் அதனால் என்னதுன்னா நிஷ்காரணம் நிஷ்காரணத்வாத் எந்த குரூபத்துலேயும் வரமாட்டார் எதுக்கும் காரணம் ஜாத்தின்னா அது ஒரு இனம் அந்த இனத்துக்கு வந்து இதெல்லாம் தோற்றம்லாம் வரணும் பிறப்பு அஜகா அஜத்வாத் அமிர்தத்வாத் அஜஹா அமதாக பிறவாதவன் பிறக்கிற வஸ்துக்கு தான் ஜாத்தியெல்லாம் இனமெல்லாம் பிறக்காத வஸ்து என்ன இருக்கு அஜாயமான பிறக்காதவனாக இருக்கான் ஆனா பல பிறப்புகள் எடுக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறான் ரஜு சற்பவது ஆகையினால கயிற்றில் பாம்பை போல தோன்றுகிறது ஆகவே ி குணக்கிராஜாதிடீனப்பிரத்திஹேத்துபூத்தம்மிஞ்ச அசம்பவரணிரேதப்பிரவத்சீன அசம்பவாசிபல்ங்கிறப்பிரவத்தியை வேலை செய்யாது அதனாலதும் என்னது வாக் அதீத் அத்தீதம் இதிலேயே வரப்போகிறது அப்பிரமேயோஸ்வபிரகாஷோ மனோவாச்சாமகோச்சர இல்லை அப்ரம் அது லலிதாசாசனத்தில் அப்ரமேயோஸ்வபிரகாஷோ பத்மநாபோமரப்பிரபு அப்பிரமேயத்தை எப்படி சொல்கிறது எதா பிரமேயமாக இருந்தால் தான் அதுக்கு வந்து ஏதாவது சப்தங்களை உபயோகப்படுத்த முடியும் அது விஷயமே இல்லை பிரமாண பிரமாணத்தினால தெரிஞ்சிக்க முடியாது பிரமாத்திரு பிரமாண பிரமேய விவகாரமே நடக்காது நோவர் நோன் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் ஒன்றுமே வராது ஆகையினால இந்த நிமித்த சக்தி நாம் சப்த அதாவது அந்த சொற்களுக்கெல்லாம் நிமித்த சக்தி ஏற்கனவே அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் அதாவது அந்த சொல்ல சொன்னால் அதுக்கு ஒரு பொருளுடனே ஞாபகம் வரும் சொன்னேன் யானை அப்படின்னா யானை ஞாபகத்துக்கு வரும் பூனைன்னா பூனை ஞாபகத்துக்கு வரும் வேப்பமரம்னா வேப்பமரம் ஞாபகத்துக்கு வரும் அப்படிலாம் இங்கே வராது ஆக விஷ்ணு தர்மவர்ச்சனாத்து எதியபி பரஸ்ய பிரம்மண ஷஷ்டி குணக்கிரியா ஜாதி ரூடீனாம் சப்தப்பிரவருத்திஹேத்துபூதானாம் நமித்தீனவ இப்படி படிக்கணும் தீபி வந்தாலே தீணே ப்ரமணி சவிக்கே சர்வாத்மக்கம் சப் பிரவத்திஹேத்தூவாத் சர்வே பரஸே பரஸ்பு வத்தி அது வாவிர எந்த நாமாக்களும் வராதுங்கிறது வாஸ்தவம் தான் சப்த பிரவருத்தியே சம்பவிக்காது ஏன்னா ஷஷ்டி குணக் கிரியாஜாதி ரஹிதத்வாத் அசம்ப சம்பந்த ரஹிதத்வாத் நிர்குணத்துவ அத்வைதத்வாத் நிர்குணத்துவாத்து நிஷ்கிரியத்துவாத்து அஜத்வாத் அஜத்வாத் அமிர்தத்வாத் என்னால் எந்த குரூப்லேயும் சேர முடியாது சர்வாத்மகத்துவாத் இன்னொன்று போடலாம் சர்வாத்மகத்வாத் சமஸ்தாமரூப அதிஷ்டானத்வாத் எல்லா நாமரூபங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறதுக்கு நாமரூபம் கிடையாது நாமரூபக் கிரியா நாம ரூப கர்மங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கு நேம் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் பியூர் கான்சியஸ்னஸ் ஆக அதுக்கு புரியறதுக்காக சொல்கிறோமே தவிர அது சப்த பிரவர்த்தி ஹேத்து கிடையாது நேதி நேத்தின்னு தான் டீச் பண்ண முடியும் டைரக்டாக இதுன்னு சொல்ல முடியாது அது ஒரு பாசிட்டிவ் வஸ்துவாக சொல்ல முடியாது சப்தத்துக்கு ஆக அதை ரிமூவ் பண்ணுறோம் நீக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லி இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தான் புரிய வைக்க முடியுமே தவிர எதோ வாச்சோ நிவர்த்தன்தே அப்பிராபிய மனசா சகா நிஷேத வாக்கியம் விதி வாக்கியம்னு இருக்குது நிஷேதமாகத்தான் வந்து அதாத்த ஆதேச நேத்தி நேத்தி இத்தியாத்மா அப்படி தான் உபதேசம் பண்ணப்படுறது அப்படி சொல்லி சங்கராச்சாரிய பிரம்மனுக்கு வந்து சப்த பிரவர்த்தி ஹேத்துக்கள் ஏற்படாது என்று சொன்னாலும் கூட சகுண பிரம்மணி இந்த சகுண பிரம்மனுக்கு இந்த ஜகத்து வேறு ஜகத் சிருஷ்டிகர்த்தா வேற அப்படின்லாம் சொல்கிறதுனால சவிகாரேச்ச அந்த பிரம்மன் மாயா விகாரி குணங்களை உடையவன் எல்லாம் போட்டுக்கணும் துவைதத்தில் வந்து நிறைய சம்பந்தம் இருக்குது இவருக்கும் லக்ஷ்மிக்கும் சம்பந்தம் இருக்குன்னா வைஷ்ணவத்தில் தானே லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் இருக்கிற சம்பந்தம் வந்து ஜீவேஸ்வர சம்பந்தமாக ஈஸ்வர ஈஸ்வர சம்பந்தமான இப்போ விசாரம் நாராயணனும் ஈக்குவல் ஸ்டேட்டஸாக இல்லை வந்து லக்ஷ்மி வந்து நாராயணனுக்கு கீழையா நாராயணனுக்கு ஈக்குவலாக இப்படி விசாரம் பண்ணுறாங்க வடகிழக்குரூப் சொல்கிறது லக்ஷ்மி ஜீவன் சொல்கிறது தென்கல குரூப் சொல்கிறது லெக்ஷ்மி வந்து நாராயண பெருமாளுக்கு சமானம்ங்கிறது இதுலேயே அவங்களுக்குள்ள அபிப்பிராயேதங்கள்லாம் இருக்குது எப்படியோ இருக்கட்டும் யார் பார்த்தா தெரியாது ஆக அது வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம்னு விருத்தியத்தேன்னார் கவுடபாதாச்சாரியார் அவன்தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே சண்டை போட்டுருக்கான நம்ம யாரோடையும் சண்டை போடலேன்னு விட்டார் பரஸ்பரம் விருத்தியந்தே தைஹி அயம் ந விருத்தியே ஆஹ் சகுணே சவிகாரே செ சர்வாத்மகத்துவாத் அந்த பிரம்மன் இருக்கார் இந்த எல்லா நாமங்களும் அந்த பிரம்மனை அதிர்ஷ்ட ஆதாரமாக கொண்டிருக்கிறதுனால சப்தப்பிரவர்த்தி ஹேதூனாம் சம்பவாத் அதை சர்வாத்மகத்துவம் எல்லா அந்த நாமரூபங்களில் அந்த சர்வாத்மகன் இருக்கார் பிரம்மன் இருக்கார் அதனால தான் ஸ்ரீருத்ரமே அப்படி சொல்கிறோம் தக்ஷபயர்த்தகாரேபியபோ நமோ நம குலாலேபிய கர்மாரேபியபோ நமோ நம புஞ்சிஷ்டேபியோ ஏன்னா இந்த சில பேருக்குலாம் வந்து இந்த உச்சப அகம் அகம் நான் உயர்ந்தவன் இவன்லாம் தாழ்ந்தவன் அப்படிங்கிற புத்தி போகணும் நிறைய பேருக்கு வந்து விடுறது நான் எல்லாம் நாங்கள்லாம் வந்து ஹை லெவலில் டீல் பண்ணுற ஆட்கள் இவெல்லாம் லோ லெவல் பீப்புள் அப்படின்னா அவனை லோ லெவலில் மட்டமாக நினைக்காதப்பா நீ டீல் பண்ண வேண்டாம் அவனை நினைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது தகுதி என்ன இருக்குது ஆகையினால் இன்னொருத்தனை மட்டமாக நினைச்சே ஆனால் அங்கேயும் பகவான் இருக்கார்னு காட்டுறதுக்கு தான் ஸ்ரீருத்னம் தக்ஷபோ ரேஷபோனமோ நம குலாலே பிய கர்மாரேபியமோ நமோ நிஷாதேபிய எல்லாம் வந்து வேடனாக இருக்கான் எல்லாத்தையும் மாம்சமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் சண்டாளனியம் சாண்டாலோஸ்து சதுர்த்திஜோஸ்து சில பேருக்கு அந்த அகங்காரம் வந்துவிடுது அகம் உச் அஹம் உன்னதா சா நீச்சா மட்டமானவன் நினச்சா பகவான் நம்மளை கொண்டு குழியில் தள்ளிவிடுவார் அந்த யோ அந்த குணம் வேணும் நமக்கு அதாவது நமக்கு இது கிடச்சிருக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு இது இந்த புத்தி கிடச்சிருக்கு நம்ம இதை உபயோகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் இன்னொருத்தரை தோஷம்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படியே சில பேருக்கு அந்த மனசெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீக்கிறதுக்கெல்லாம் இருக்குது இதில் வரப்போகிறது சகசிரநாமங்களே அதுக்கு தானே வச்சிருக்கு ஆகா சப்தப்பிரவர்த்தி ஹேத்துனாம் சப்தப்பிரவர்த்தி ஹேத்துனாம் தேஷாம் சப்த பிரவர்த்தி ஹேத்துனா அப்படின்னா என்ன அர்த்தம் சகுண பிரம்மனுக்கு சவிகார பிரம்மனுக்கு மாயையோட விகாரமாகி இருக்கக்கூடிய சருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா அப்படிங்கிற விகாரத்தோடு இருக்கக்கூடிய அவருக்கு எல்லாம் அதில் எல்லாம் தேஷாம்னு சொன்ன என்ன அர்த்தம் அந்த சகுணமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் சப்தப்பிரவர்த்தி ஹேத்து சம்பவிக்கிறதுனால சர்வே சப்தாக எல்லா சப்தங்களும் எதை குறிக்கிறதுன்னா பரஸ்மின் பும்சி பரஸ்பின் பும்சேன்னா பரஸ்பின் புருஷே பரபிரம்மன் அர்த்தம் பரம்பொருளில் அது வர்த்தந்தே அன்வகின்றன இன்டைரெக்டாக அதைத்தான் குறிக்கும்னு அர்த்தம் எதை சொன்னாலும் சரி சஹசிரசீருஷா புருஷா சகசிரசீருஷா சகசிரம்னா ஆயிரம்னு அர்த்தம் இல்லை எண்ணற்றன்னு அர்த்தம் பரஸ்பின் பும்சி வர்த்தந்தே பரபிரம்மனிடத்தில் அந்த சப்தாக சர்வே சப்தாக வர்த்தன் அந்த சப்தங்கள்னால் அந்த பிரம்மனைத்தான் கடைசியில் அல்டிமேட்டாக அதை குறிக்கும் அது இல்லைன்னா நாமங்களே கிடையாது அதாவது ஆதாரம் இல்லாமல் ஆதாயமே இல்லை ஆக ஆதாயத்தோட நாம ஆதாரத்தை இன்டைரெக்டாக சொல்கிறதுங்கிறார் அவர் ஆனால் உண்மையிலே அதுக்கு நாமங்கள் கிடையாது அது போட்டுருக்கிற வேஷங்களுக்கு தான் நாம ரூபங்கள் அந்த வேஷம் வந்து மாய்கம் அதையும் புரிஞ்சுக்கணும் பகவானே சொல்கிறதுனால மாயையினால் நான் இப்படி வேஷங்கள்லாம் போடுறேன் பிரகிருத்தியும் சுவா அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா இனி அடுத்தது படிக்கலாம் யானி நாமானி கௌ यानि यानि नामानि विख्यातानि तानि वक्ष्यामि भूतये ி பரி தாத்தேசீ குணயாத் பிரவச்சா ரிஷி மந்திரை திச்சீத்தன திறத்திற கீத்தனோச்சாத்தி விஷய எச்சாஸ்தேதி கீர் வச்சி பிரச்சி வீத்தே புருஷாச்சுயசித்தை பூதயே புருஷாச்சுஷ்டி யாரு நாமான கௌணானன குணசம்பீனி எல்லாம் குணத்தை சம்பந்த குணசம்பந்தமாக இருக்கக்கூடியதான் எல்லா நாமங்களும் ி நாமி கௌணானி எந்தெந்த நாமங்கள்லாம் குணசம்பந்தத்தோடு இருக்கோ குணசம்பந்தினி குணயோகா பிரவருத்தானி அந்தந்த குணங்களோட சேர்ந்திருக்கு கருணகா அகாமஹா பூர்ணகா எல்லாம் ஒரு ஒரு தான் வினயா அப்படின்னு சொன்னால் அது ஒரு குணம் ஆக ஸ்தூலமாக இருக்கிற பதார்த்தங்களில் இருக்கிற குணம் சூக்மமாக இருக்கிற பதார்த்தங்களில் இருக்கிற குணம் அந்தகரணத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் அதெல்லாம் வந்து குணரூபமாக இருக்குது அதெல்லாம் வந்து அதுக்கு டேஞ்சபிளாக சொல்ல முடியாது இப்போ கோபத்தை வந்து டேஞ்சிபிளாக சொல்ல முடியும்னா முகத்தில் தெரிகிற கண்ணில் தெரிகிற கோபம் வந்து அதை வச்சு தான் பல்லக்கடிக்கிறது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது அதை வச்சு தான் கோபத்தை அனுமானம் பண்ண முடியும் அன்பையும் அப்படி தான் அனுமானம் பண்ண முடியும் ஆ அன்புங்கிறது ஒரு குணம் அது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த குணம் வெளிலையும் சில குணங்கள் இப்போ சரீரம்னு சொன்னால் இது கருப்பாக இருக்குது மானரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனா சரீரத்தை பார்த்து சொல்கிறது இந்த மாதிரி எத்தனையோ குணங்கள் இருக்குது அனந்த குணங்கள் இருக்குது ஆ குண சம்பந்தினி கௌணானின்னா என்ன அர்த்தம் குணங்களோட சம்பந்தப்பட்டது அதுக்கு இன்னும் விளக்கம்னு சொல்கிறார் குண யோகாத் பிரவருத்தானி பிரவிற்த்தானி நாமணி குணங்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால யோகம்னாலும் சம்பந்தம் தான் குண சம்பந்தத்தினால் பிரவர்த்திக்கப்பட்ட நாமங்கள் திருநாமங்கள் தேஷுச்ச யானி விக்கியதானி அது நிறைய இருக்குது ஆனால் அதுலேயும் விக்கியாத்தானி விக்கியாத்த யானின்னால் எவைகள் விசி பிரசமாக இருக்கிறதோ ரொம்ப பாப்புலராக இருக்கிறதோ அந்தநாமங்கள் அர்த்தம் பிரசா விக்கிபி ரிஷி நிறை தரி ஷி பரித்தீ வி ரிஷிபிஃபரிகீதானி அப்படிங்கிற ரிஷிபிஃப் பரிகீதானி விக்கியதானி கௌணானி நாமி இப்படிலாம் போட்டுக்கலாம் ரிஷிபிஹின்னா மந்திரங்களாலும் அந்த மந்திரங்களை தரிசனம் பண்ணினவர்களாலும் மந்திரைஹி பரிகீதானி கீதையில் பகவான் சொல்றார் இல்லையா ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிரம்மசூத்ரதை அதே மாதிரி தான் இங்கேயும் மந்த்ரைஹின்னு சேர்த்துட்டு இருக்கார் மந்த்ரை தத் தரிசிபிஷ மந்திரங்களாலும் அந்த மந்திரங்களை கண்டு உணர்ந்தவர்களாலும் பரிகீதானி பரிகீதானின் அர்த்தம் அங்கங்கே நிறைய சொல்லியிருக்கிறார்கள் பரித்தா சமந்ததாக பரமேஸ்வர ஆக்கியானேஷு ஆக்கியானேஷுன்னா அங்கங்கே பகவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற கதைகளில் பரமேஸ்வர ஆக்கியானேஷு இறைவனுடைய புராணங்கள் கதைகள் அங்கங்கே நிறைய சொல்லப்பட்டிருக்கு பரிதானா அங்கங்கே சமந்ததா பூர்ணமாக ஆங்காங்கே காணப்படுகின்ற இறைவனுடைய கதைகளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தத்திர தத்திர கீதானி தத்த தத்திர கீதானி ப்ியாமி தா வமி வசியாமி கௌணா நாஷியாமி ரிஷிபி பரிஜீத்தா விக்கிய தா நாமி அவைகளையெல்லாம் சொல்லப்போகிறேன் அப்புறம் அடுத்தது மகாத்மசப்தத்துக்கு அர்த்தம் சொல்ல மகாத்மனா நாமான மகாத்மாவினுடைய நாமக்கள் மகாத்மானால் இந்த இடத்துல பகவான் மகாத்மனஹா நாமானி அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் மகாம் அசோ ஆத்மா ஆத்மா இது மகான் இவர் பெரியவராகவும் இருக்கார் எல்லாத்துக்கும் ஆத்மாவாகவும் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் பரமாத்மா பூர்ணாத்மா சுத்தாத்மா அத்வைதாத்மா பிரம்மாத்மா எல்லாம் சொல்லலாம் அஹ மகாத்மா அதுக்கு விக்கிர வாக்கியம் சொல்கிறார் மகாமிஷ அசௌ ஆத்மாச்ச இ மகாத்மா மகானாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிறார் அஹ பெருஷாவும் இருக்கார் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கார் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறதுனால தான் பெருஷாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு லிங்க புராணத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் இதுதான் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயங்கிறது இதுதான் ஆச்சரியம் அந்த வயசில் என்ன ஒரு பத்து வயசோ பன்னெண்டு வயசோ இருக்கலாம் பதினாறு வயசுக்குள்ளே இருக்கலாம் அந்த வயசில் இதெல்லாம் சொல்கிறாருங்கிறது தான் அவருடைய சரித்திரத்தை பார்க்குற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எச்சாப்னோ தத்தே இது அடிக்கடி கோட் பண்ணுகிறார்கள் வியாக்கியானத்தில் சுரேஸ்வராச்சாரியார் கோட் பண்ணுறார் சங்கராச்சாரியார் பல இடங்களில் கோட் பண்ணுறார் ஆக ஆத்மாவோடய லக்ஷணம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவோடய லக்ஷணம் லிங்க புராணத்தில் இருந்து சொல்கிறாரு யச்சாப்னோத்தி யதாதத்தே பின்னால் வந்து தமிழ் தமிழில் ஏகப்பட்ட வேதாந்த கிரந்தங்களில் கூட தமிழில் எழுதப்பட்ட கிரந்தங்கள் எல்லாம் கூட அந்த லிங்க புராணத்தை நிறைய மேற்கோள் காட்டுகிறார்கள் திரு மேற்கோள் காட்டுகிறார்கள் எச்ச ஆப்னோத்தி எத்து ஆப்னோத்தின்னு அர்த்தம் எது எல்லாத்தையும் வியாபிக்கிறதோன்னு அர்த்தம் ஆப்னோத்தின்னா வியாப்னோத்தின்னு அர்த்தம் எது ஆதத்தே எல்லாத்தையும் எது கிரகிக்கிறதோ எச்ச இக விஷயான் அத்தி அதாவது எந்த ஒரு வஸ்து எந்த ஒரு வஸ்துவானது எல்லாத்தையும் வியாபிக்கிறதோ எல்லா விஷயங்களையும் கிரகிக்கிறதோ அனுபவிக்கிறதோ கிரகிக்கிறது மாத்திரம் இல்லை அனுபவிக்கிறதோ எச்ச அத்தி விஷயான் எது விஷயானு ஆதத்தே எது விஷயானு அத்தி அத்தின்னா இந்த இடத்துல அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோ அதாவது அது கான்ஷியஸ் பீங் அது அதாவது கான்ஷியஸாக இருக்கக்கூடிய வஸ்து சித்து எச்ச அஸ்தி சந்ததோ பாவா எது எப்பவும் இருக்கோ எது நித்தியம்னு அர்த்தம் எது எட்டேர்னலோ ஆக வியாபகத்துவாத் சர்வ கிரகீதாத் எல்லாத்தையும் கிரகிக்கிறதுனால எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கிரகிக்கிறதுனால எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுனால எது எப்போவும் பர்மனெண்ட்டாக இருக்கோ எல்லாம் மாறினாலும் எது மாறாமல் இருக்கோ அதுக்கு பேர் ஆத்மா எச்சாப்னோத் எதா தச்சாத்தி விஷய நிஹ எச்சாசிய சந்ததோ பாவ தாத்மே தி கீர்த்தியத்தை லக்ஷணம் ஆக எது எது எப்போவும் இருக்கோ எது எல்லாத்தையும் வியாபிக்கிறதோ எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ அறிகிறதோன்னு அர்த்தம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ அது ஆத்மா போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதினர் பகவான் அஞ்சாவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகத்தில் அதாவது இப்போ இந்த டேபிள் இருக்குன்னா இந்த டேபிள் முழுக்க வியாபிச்சிருக்கிறது உட்டு இதில் பெர்மனெண்ட்டுன்னு சொல்லிக்கிறது ஒரு உபச்சாரத்துக்காக இதுதான் வியாபிச்சிருக்கு இந்த உட்டு தான் இருக்குது இந்த உடம்பு இந்த டேபிளுக்கு ஆத்மானு சொன்னால் உட்டு அதே மாதிரி ஸ்வர்ணத்துக்கு இது நகைக்கு ஆத்மான்னு சொன்னால் ஸ்வர்ணம் சமுத்திரத்தில் ஆத்மான்னு சொன்னால் ஜலம் அது மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் ஏன்னால் நேரடியாக சொல்ல முடியாது அது மாதிரி எந்த ஒரு தத்துவம் நம்ம உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு அது எப்பவும் இருக்குது தூங்குற போதும் இருக்குது முழிச்சுன்னு போதும் இருக்குது இறந்த பிறகும் இருக்குன்னு சாஸ்திரம் தீர்மானமாக சொல்லுகிறது ஒரே வஸ்து தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு எல்லா சமஸ்த உபாதிகளையும் ஒரே சைதன்யந்தான் அதனால தான் சங்கராச்சாரியர் சொன்னார் பஜகோவிந்தத்தில் தொயி மயி சான்யத் திரை என்னிடத்திலும் இருப்பது ஒரே விஷ்ணு தான் வியர்த்தம் குப்பியசி மயி அசஹஹிஷ்ணுஹும் அனாவசியமாக நீ கோவப்படுற நீ நான் ஒன்று தான் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சர்வஸ்மின்னி பசியாத்மானம் எல்லாத்துலேயும் ஆத்மாவே தரிசனம் பண்ணு சர்வற்ற உத்ஸிருஜ பேத அஜானம் எல்லாத்திலையும் பேத அஜானத்தை விட்டுடு ஆக யச்சாசிய சந்ததோபாவா தஸ் மாதாத்மே இது கீர்த்தியத்தை இது வச்சனாத் அயமேவ மகான் ஆத்மா இந்த பிரம்மந்தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு இந்த பிரம்மந்தான் எல்லாவற்றையும் கிரகிக்கிறது கிரகிக்கிற அர்த்தம் மாயையாக கிரகிக்கிற மாதிரி இருக்குது மாயையினால்தான் பேதமே இருக்குது மாயாசக்தியினால் துவைத்தம் முழுக்க வியாபிச்சிருக்கு துவைத்தத்தில் துவைத்தையெல்லாம் கிரகிக்கிறது சைத்தன்ய ரூபமாக துவைத்தத்தைெல்லாம் அனுபவிக்கிறது அது மாத்திரம் இல்லை அத்வைதம்தான் நித்தியமாக இருக்குது துவைத்தம் வந்து போயிட்டே இருக்குது துவைத்தத்தில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது அதுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கோ அப்படிங்கிறார் இதுவச்சனாத் அயமேவ ஆத்மா இந்த உடம்புக்குள்ளேயே நம்ம பார்த்தா தெரியும் நான் பர்மனெண்ட்டாக இருக்கேன் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கேன் உடம்பு மூலமாக நான் எல்லாத்தையும் கிரகிக்கிறேன் அனுபவிக்கிறேன் நான் எப்பவும் இருக்கேன் பர்மனண்ட குழந்தையிலேருந்து இந்த உடம்புக்குள்ளே ஒரே ஆள் தான் இருக்கான் எத்தனை ஆள்னு வந்திருக்கான் வயசான பிறகு ஆள் தான் சேஞ்ச் ஆகும் இம்மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி எல்லாம் மைண்டுக்கு தானே கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அயமேவ மகான் ஆத்மா தசிய அச்சித்திய அதாவது சிந்திக்க முடியாத பிரபாவம் அவ்ய்தோயம் அச்சித்யோயம் ஏன்னா இது நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்கிறது நிறைய புண்ணியம் இருந்தால் புரியும் ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசன மகாபயகிருதத்ராணா த்வித்ராணம் உபஜாயத்தை அதாவது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் அத்வைதானம் சித்திக்கும் ஆஹ இந்த அது வந்து எல்லா விதமான பயத்திலேயிருந்து நம்மளை விடுபிடி விடுவிக்கும் யாரோ சில பேருக்கு தான் வரும் த்வித்ராணாம் உபஜாயத்தே ஆனால் அந்த த்வித்ராணாம் நாம் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும் ஆக தஸ்ய அச்சித்திய பிரபாவஸ் ஆக சகுணமாக நிர்குணமாகவும் சகுணமாகவும் காட்சி அளிக்கிற நிர்குணமாக இருந்து கொண்டு சகுணமாக காட்சி அளிக்கிற அந்த நிர்குண பிரம்மனுடைய அந்த சகுணபிரம்மன் இது வந்து மனசாப்பி அச்சித்திய ரச்சனாரூபா அம்பர் ஷங்கராச்சாரியர் பிரம்மசூத்திரத்தில் ஜென்மாத்தியசா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் சொல்லுவார் ஸ்லோகம் இல்லை சூத்திரம் ஜன்மாத்தியஸா வச்சனா அயமேவாத்மா இதுதான் இந்த பிரம்மந்தான் மகாத்மா தய அச்சித்ய பிரபாவஸ் தானி நாமி அந்த நாமி வக்ஷியாமி வக்ஷியாமின்னா சொல்ல போகிறேன் பூதையே பூதையேன்னு சொன்னால் அவரே சொல்கிறார் பூதயேன்னா ஜனங்களுக்கு மனுஷர்கள்னு அர்த்தம் முக்கியமாக மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்குன்னு அர்த்தம் மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா புருஷார்த்த சதுஷ்டய சித்தியை புருஷார்த்த சதுஷ்டய அர்த்தினாம் புருஷார்த்த சதுஷ்டய சித்தியை மனுஷனுக்குத்தான் மனுஷிய சரீரத்தில் இருக்கிற ஜீவன் சொல்லணும் மனுஷனுக்குன்னு சொல்ல விடாது மனுஷிய சரீரத்தில் இருக்கிற ஜீவனுக்குத்தான் இந்த உடலில் வாழ்கிற உயிருக்குத்தான் நாலு வகையான லட்சியம் இருக்குது புருஷார்த்த சதுஷ்டயம்னு விட்டார் ரொம்ப அழகாக வாழ்க்கையில் எஃபர்ட் எதுக்கு போடுறான்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எஃபர்ட்டு போடுறான் அப்புறம் எதுக்கு இன்னொரு எஃபர்ட் போடுறான்னா எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எஃபர்ட் போடுறான் சமைக்கிறதுக்கு முதல்ல எஃபர்ட் போடுறான் சமைச்சா போருமா சமைச்சதெல்லாம் சாப்பிடணுமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறான் எல்லாம் உட்காந்து தட்டெல்லாம் அலம்பிண்டு டம்ளரில் ஜலமெல்லாம் வச்சுட்டு உக்காந்து சாப்பிட்றதுக்கு அனுபவிக்கணுமே ஆக சுகம் அனுபவிக்கிறதுக்கு சாப்பிட்றதையாக விடும் மற்ற சுகம் அனுபவிக்கிறதுக்கு எங்கேயோ போகிறான் கொடைக்கானில்ல போய் சுகமாக இருக்கலாம் ரெண்டு நாள் ஊரை சுற்றிட்டு வரலாம் சினிமா பார்த்தா சந்தோஷமாக இருக்கலாம் எத்தனையோ சுகங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி ஆகணும் ஆக அதுக்கு போடுறான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எஃபர்ட்டு போடுறான் அப்புறம் வந்து என்னதுக்கு இதில் வரப்போகிறது பல்லஸ்ருத்திலே வரப்போகிறது தர்மாீாப்னு காமாநாத் காமீ பிரீச்சாப்னா வேதாந்தோமோ விஜயீவே இங்கே புருஷாச்சயம் அப்படின்னு சொன்ன புருஷா புருஷை அரியத்தை விரும்பிர புருஷார்த்த சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் அதாவது உடலில் வாழ்கிற உயிரின் குறிக்கோள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த குறிக்கோளுக்கான முயற்சிக்கும் புருஷார்த்தம்னு பேர் புருஷார்த்தானா பிரயத்தனா புருஷ பிரயத்தனா மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவன் பண்ணுற பிரயத்தனம் முயற்சி எதுக்கு முயற்சி பண்ணுறான்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் சுகம் அனுபவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் மனைவியோ கணவனையோ எல்லாரையும் திருப்தி பண்ணுறதுக்கு குழந்தைகளெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கு சொந்தக்காரலையெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கு நடக்காத காரியம் இருந்தாலும் அதுக்கு எஃபர்ட்டு போடுறான் அப்புறம் அடுத்தது என்னென்னா புண்ணியம் பண்ணுறான் நிறைய பண்ண ஜபம் பண்ண பண்ண நிறைய புண்ணியம் கிடைக்கும் புண்ணியத்துக்காக நிறைய டயத்தை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான்னா நிறைய ஜபம் பண்ணுறான் புண்ணியத்தை சம்பாதிக்கிறான் அப்புறம் எடுத்தது என்னென்னா மோக்ஷத்துக்காக பிரயத்தனம் பண்ணுறான் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறான் ஜபம் தியா இதெல்லாம் வேதாந்த சாஸ்திர விஷயங்களை தியானம் பண்ணுறான் மோக்ஷத்துக்காக எஃபர்ட் போடுறான் நம்ம எஃபர்ட்டு நாலு தான் போடுவோம் எல்லாத்துலேயும் ஆனந்தந்தான் லட்சியம் பணம் வந்தால் எனக்கு சந்தோஷம் குடும்பமெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சால் எனக்கு சந்தோஷம் நிறைய புண்ணியம் பண்ணால் புண்ணியம் எனக்கு நிறைய புண்ணியம் பண்ணுறதும் சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கணும் நிறைய பேருக்கு புண்ணியம் சந்தோஷத்துக்காக பண்ணுறேன்னா துக்கப்பட்டு பண்ணுவோம் ஜோசியவர் சொல்லிட்டாரேன்னு பண்ணின்னு இருப்பான் பலன் வருமானு அதுலேயே மனசில் இருக்கும் ஆஹ் புண்ணியம் சம்பாதிக்கிறது அதுவும் ஆனந்தத்துக்கு தான் புண்ணியம் கிடச்சதுன்னா சுகமாக இருக்கலான்னு மோட்சம் கேட்கவே வேண்டாம் ஆத் ஆனந்தத்தை புரிஞ்சிக்கிறது தானே ஆஹ் எல்லா மனுஷனும் என்னன்னா யூனிவர்சல் அர்ஜு ஃபார் வாட்டுன்னா துக்க நிவத்தி பரமானந்த பிராப்தி இதுதான் எஃபர்ட்டு போடுறான் எல்லாரும் துக்க நிவர்த்திக்காகவும் ஆனந்த பிராப்திக்காகவும் தான் எஃபர்ட் போடுறான் த்ரூ மணி த்ரூ செக்யூரிட்டி த்ரூ சென்ஸ் ப்ளஷர்ஸ் த்ரூ என்னது வேல்யூஸ் த்ரூ ரிச்சுவல்ஸ் அப்புறம் த்ரூ வேதாந்தா ஸ்டடி இதுதான் நடந்துட்டுருக்கு அதான் சொல்கிறார் இந்த நாமங்களை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த நாமாங்களை சொன்னால் புருஷார்த்தம் சித்தி அது புருஷார்த்தத்தை பற்றி யோசிப்பான் இதுவும் ஒரு சாஸ்திரம்தான் ஆஹா புருஷார்த்த சதுஷ்டய சித்தியை புருஷார்த்த சதுஷ்டய சித்தியை அது மாத்திரம் இல்லை யாருக்கு புருஷார்த்த சதுஷ்டயத்தில் விரும்புகிறானோ அவனுக்கு சில விரும்ப பாமரனாக இருப்பான் அவனுக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்னென்னு தெரியாது அவன் ஏதோ சாப்பிடுவான்னு தூங்குவான் கதை பேசுவான் அதோடு அவன் லைஃப் முடிஞ்சது வாழ்க்கையில் இதுக்காகத்தான் மனுஷிய ஜென்மாவை இந்த ஜீவனுக்கு பகவான் கொடுத்துருக்கார் இந்த மனுஷென்மாவை உபயோகப்படுத்தணும் இந்த ஜென்மாவை வந்து பர்மனெண்ட்டு கிடையாது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியணும் யூஸ் பண்ணுவான்னு அர்த்தம் அதனால்தான் சங்கராச்சாரியர் பல இடங்களில் இதை சொல்கிறார் கீதையில் கூட பார்த்தா தெரியும் சொல்வர் புத்தி நாசாத் பிரணஸ்யதி அப்படிங்கிற இடத்துல சொல்லுவார் புருஷார்த்த அயோக்யோ பவதி புருஷார்த்தத்தை அடையறத்துக்கு இவனுக்கு தகுதியே இல்லாமல் போயிடுறது அப்படின்னு கீதையிலே நம்ம பார்க்குறோம் புருஷார்த்தம் எப்பதை கேட்டாலும் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பண்ணால் இது என்னத்துக்கு இந்த புருஷார்த்தம் கேட்பான் எந்த எஃபர்ட்டு போட்டாலும் ஃபார் வாட் இந்த கொஸ்டின் முன்னாடி நிற்கும் இதில் என்ன புருஷார்த்தம் இருக்குது உனக்கு இன்னொருத்தனை நிந்தனை பண்ணுறான் சும் ஒருத்தனை சும்மா அனாவசியமாக திட்டுறான் சரிப்பா இதில் உனக்கு என்ன புருஷார்த்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் யோசிக்கணும் நான் அவசியமாக பேசுகிறியே இல்லை அவசியமாக தான் பேசுகிறேன் சரி உனக்கு இதில் என்ன புருஷார்த்தம் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது யோசிக்கணும் அது கேட்குறதுக்கு ஒருத்தர் வேணுமே என்னமோ புருஷார்த்தம் அப்படின்னு நான் என்ன போய் யாராக பேசுவாங்களோ அதனால தான் கேட்டுகிட்டே இருப்பாள் பெரியவாள்னா அந்த காலத்துலாம் உனக்கு இதில் என்ன புருஷார்த்தம் இருக்குது நீ இந்த பிரச்சனையெல்லாம் க்ரியேட் பண்ணுறியே உனக்கு இதில் என்னப்பா புருஷார்த்தம் இதில் என்ன உனக்கு பிரயோஜனம் இப்படி கேட்பாங்க அங்கே போய் அவன்ட்டு நின்று ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கியே உனக்கு இதில் என்ன புருஷார்த்தம் இப்படி கேட்பா அப்போ புரியல என்ன புருஷார்த்தம் கேட்குறப்போது அந்த காலத்தில் புரியல இப்போ புரியுது சர்வசாதமாக வைதிக பரிபா வைதிக சப்தம் கிடையதுலாம் விவகாரத்தில் உனக்கு என்ன புருஷார்த்தம் கிடைக்க போகிறது அதில் உட்காந்து பாலிடிக்ஸை பற்றி மணிக்கணக்காக பேசின்னு இருக்கியே அதில் உனக்கு என்ன புருஷார்த்தம் இருக்கு அப்படி கேட்பாங்க எப்போ கேட்டாலும் இந்த புருஷார்த்தம் என்ன புருஷார்த்தம் என்னங்கிற கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தால் அப்போ கொஞ்சமாவது உரைக்கணும் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருந்தால் இல்லை என்ன பண்ண முடியாது அஹ தானி வக்ஷியாமி பூதையே பூதையேன்னா மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்காக இது வந்து எல்லாேருக்கும் இருக்குது இதெல்லாம் பாருங்க பின்னாடி புரியலாம் சதுர்த்த புருஷார்த்த சதுஷ்டய அர்த்தினாம் அர்த்தினாம்னா என்ன இந்த நாலு புருஷார்த்தத்தை விரும்புகிறவன் அர்த்தார்த்தி காமார்த்தி தர்மார்த்தி மோக்ஷார்த்தி இந்த நாலு பேருக்கும் பிரயோஜனத்தை தரக்கூடியது அந்த நாமங்கள் இந்த விஷ்ணு நாமங்களெல்லாம் நான்கு விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறார் இப்போ நான் வந்து இனிமே சகசிரநாமம் ஆரம்பிக்க போகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பலஸ்ருதியை சொல்லிவிட்டு சகசிரநாமத்தை தொடங்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதுபடி இப்போ நான் ஃபலஸ்ருதியை சொல்ல போகிறேன் அதுக்கப்புறந்தான் சங்கராச்சாரியோட அடுத்தது இருக்கே அத்தனை நாமசகசரே ஆதித்யாதினு இருக்குது அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன் ஆக இந்த பதிமூணு ஸ்லோகத்தோட வியாக்கியானம் சங்கரபாஷ்யத்தை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு பலஸ்ருத்தியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் நாமங்கள்லாம் படிப்போம் முடிஞ்சதுன்னா திரும்பவும் ஒரு தடவை பலஸ்ருதியெல்லாம் சுருக்கமாக பார்த்துட்டு முடி முடிப்போம் ஏன்னா பலஸ்ருதியை கேட்டால் உற்சாகம் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபலஸ்ருதியை முதல்ல சொல்கிறேன் இந்த புஸ்தகத்தில் என்னோடய புஸ்தகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கம் இதீதம் கீர்த்தனீய கேசவசிய மகாத்மன நாம் நாம் சஹசிரம் திவ்யா அேேஷே கீரமேஷியம் iti damityanena namasahasram nyona atirikta mukta miti annyona anatirikta mukta miti annyona anatirikta mukta miti annyona anatirikta mukta miti annyona அனித்தீ திவ் திவியம் அப்பாத்தம் பிரீ संख्या பிரக்காரப்ப தரிசி இதுனேன இத்தீதம் இத்தீ முடிச்சுட்டர் சகசிரநாமத்தை பூர்த்தி பண்ணிட்டு இதுன நாம சகசிரம் அன்யூன அனதிரித்த முக்தம் இ கொறைச்சலாகவும் இல்லை கூட்டியும் சொல்லலை அன்யூனம்னு குறைவாக இல்லை அப்படின்னு அர்த்தம் குறைச்சலாக இல்லைன்னு அர்த்தம் அனத்திரிக் தம்னால் கூடவும் இல்லை ஏன்னா கூட்டியோ குறச்சோ சொல்லலை நாமசகசிரம் அந்யூனம் அந்நியூன அனத்திரிக்தம் உக்தம் நியூனம்னு சொன்னால் குறவுன்னு அர்த்தம் அந்நியூனம்னு சொன்னால் குறவில்லைன்னு அர்த்தம் அத்திரிக்தம்னால் அதிகமாகன்னு அர்த்தம் அனத்திரிக்தம்னால் அதிகமாகவும் சொல்லலை கூட்டியும் சொல்ல குறைச்சும் சொல்ல முதல சொல்கிறார் குறைச்சும் சொல்ல கூட்டியும் சொல்ல எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கு தரிசயத்தீ இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மன நாம் நாம் சஹசிரம் திவ்யா நாம் சஹசிரம்னு சொன்னதுனால கவுண்ட்லஸ்ஸுன்னு இல்லை சஹசிரம் ஆயிரம்னு சொல்லியிருக்கு ஆயிரத்துக்கு கூடவும் இல்லை ஆயிரத்துக்கு குறைச்சும் இல்லை அதிருக்த முக்தம் இது தரிசயத்து திவ்யா நாம் திவ்யா நாம்னா என்னர்த்தம் சாதாரணமாக இது தெய்வீகமான அப்பிராகிருத்தானாம் அதாவது அசம் சம்ஸ்காரத்தோடு சொன்னதுன்னு அர்த்தம் ரொம்ப பண்பட்ட நாமக்கள்னு அர்த்தம் இப்போ கல்ச்சர்ட் நாமஸ் அப்படின்னு அர்த்தம் பண்படுத்தப்பட்ட நாமங்கள் அப்பீதி வதத்த பிரக்காரி சி திரம் இது சகசிரம் இம் நாளை திவியம் நாஷவிய கீத்தனீய மகாத்மன கீர்த்தனம் பண்ண வேண்டிய கேசவனுடைய மகாத்மாவினுடைய அசேஷேண பிரீர் முழுமையாக உபதேஷிக்கப்பட்டது ஆகீர் வதத்த பிரக்கீம்னா பிரகர்ஷே கீர்த்தித்த நன்றாகவே உபதேஷிக்கப்பட்டது இது வதத்த என்று சொல்லுவதன் மூலம் பிரக்காரப்படி சாபத்து அதாவது இதம்னு சொன்னையே வந்துட்டு தான் அந்யூனம் அத்த அனதிருப்தம்னு சொன்னாரான் அப்புறம் நாம் நாம் சகசிரம்னு சொன்னதுனால தெளிவாகவே சொல்லிவிட்டாருங்கிறார் பிரகாரந்தர பிரகார பிரகாராந்தரேனாப்பி வேறு வகையிலும் சங்கியா உபபத்தி சங்கியா உபபத்தின்னா சங்கியான்னால் கணக்கு எண்ணிக்கை உபபத்திகின்னா ச உபபத்தின்னு சொன்னால் சரியாகத்தான் சொல்லியிருக்கு நிரூபிக்கிறது உபபத்தின்னா நிரூபணம் உபபத்தி தரிசிதா சங்கியா நிரூபணம் தரிசிதம் சங்கியினுடைய நிரூபணமானது சொல்லப்பட்டது ஆயிரம் திருநாமங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு இதீதம் கீர்த்தனீய இத்தீதம் சஹிவியா நாம்நாம் சஹசிரம் சகசிரம் சஹசிரம் பிரகீர்த்திதம் அசேஷேண பிரகீர்த்திதங்கிறதுலையும் அடைஞ்சிருக்கு முச் மிச்சமம் இல்லாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு அர்த்தம் மிச்சமில்லாமல் சொல்லிட்டோம்னாலும் அங்கேயும் சங்கியா பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இவர் அசேஷணங்கிறது போடலைங்க இது வதத்தா பாஷியத்தில் வரலை அசேஷேணுங்கிறது வரலை அப்போ அசேஷணுங்கிறது வேறு இருக்கணும் அசேஷேண பிரகீர்த்திதமிதி வதத்தா பிரகாராந்தரேனாப்பி சங்கியா உபபத்தி தரிசித்தான் ஏன்னா நாம் நாம் சஹசிரம்னு சொன்னதுனாலேயே சகசிரநாமங்கள் சொல்லியாச்சு அசேஷேண பிரகீர்த்திதம் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னும் இருக்கணும் அசேஷேனா விட்டு போயிருக்கணும் வேறு எதாவது புஸ்தகத்தில் இருக்கா பார்க்கணும் பிரகாரேந்தர பிரகாராந்தரேனாப்பி சங்கியா உபபத்தி தரிசித்தா அசேஷேணுங்கிற சப்ளை பண்ணணும் அசேஷேண பிரகீர்த்திதம் பிராக்கெட்டில் போட்டுக்கணும் அடுத்தது प्रक्रमे किंजपन मुच्यते त्रिविध लक्ष्यते उच्च मानस ஜத்துப்பீரே त्रिविधो மானசலோ ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம் வேற எங்கேயோ பார்த்துருக்கோம் இதை அப்படியே அங்கேயும் சொன்னார் ஆரம்பத்துலையே அப்புறம் பார்க்கலாம் நம்ம அடுத்த க்ளாஸில் பார்த்து சொல்கிறேன் இது ஏற்கனவே சொன்னார் ப்ரக்ரமே பிரக்ரமேனா உபக்ரமேனு அர்த்தம் ஆரம்பத்தில்னு அர்த்தம் இதை தொடங்குற போது ஆரம்பிக்கிற போது கிஞ்சபன் முச்சதே ஜந்துகுன்னு கேட்டார் யுதிஷ்டிரர் கிஞ்சபன் முச்சத்தை ஜந்துகு ஜன்மசம்சாரபந்தன இதி இப்த உபாதான ஜபசப்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு ஆரம்பிக்கிறபோது உபாதான அப்படி உபாதானதுன்னா கிரகிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது கீர்த்தயேத் இத்தியானேனாப்பி அங்கேயும் ஜப்பன்னுன்னு சொல்லியிருக்கு இங்கேயும் வந்து கீர்த்த ஏத்துன்னு இந்த கீர்த்த ஏத்துங்கிறது இத்தியானேனாப்பி த்ரிவித ஜபா லட்சியத்தே இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்லணும் உதடு சேகிற சொல்லணும் மனசு குழிங் சொல்லணும் அஹத்ரிவிதபாங்கிற அதனால் விஷ்ணு சகசிரநே வினியோக சில பேர் விஷ்ணு சநாராயணே வினியோக என்ன சொல்கிறோம் அய்யஸ்ரீ விஷ்ணோர் திவ்யசிராமீவேதவியசோ பகவான் ரிஷி அனுஷ்டுந்தீமஹாவிஷ்ணு பரமாத்மா தேவா அம்தூவோஜம் தேவீ நந்தன சிறேதி சக்தி உத்வா க்ஷோணோ தரமோ மந்திர சங்கவ்னந்தீச்சிரீதி கீழகம் ஷாங்கன் வாங்கம் இதெல்லாம் இங்க கிரையாச்சிய சொல்றது இல்லை என்ன மகாபாரதில் இருக்கிறதுல அந்த நியசங்கல்கிட்டையாணிரோதி நேத்திரம் திருசாமா சாதி கவச்சம் ஆனந்தம் பரபிரேதி யோனி ஹுதர்ஷன்காலைபந்த ஸ்ரீ விஸ்வரூபதி தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்ச்சே சஹசிரநாம ஜபே விநியோக நமக்கு பிரமாணம் தெரியுது பாராயணே விநியோக சொல்லப்படாது ஜபே சொல்லணும்னு இது பிரமாணம் தெரியுது நமக்கு சில பேருக்கு பாராயணே விநியோக சொல்லணுமா ஜப்பே விநியோக சொல்லணுமானு சந்தேகம் வருது ஆனால் இது பிரமாணம் ஜபங்கிறார் சங்கராச்சர் கிஞ்சபன் உச்சத்தே ஜந்துகுன்னு ஆஹா ஜபசப்த உபாதானத்து பிரக்கிரமே உபாதானது முதலே இது சொல்லப்பட்டிருக்கிறதுனால கீர்த்தயேத் இத்தியனே இங்கே சொல்லியிருக்கு கீர்த்தயேத் இத்த இது அசேஷேண பிரகீர்த்தித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு கீர்த்தனீயான்னு சொல்லியிருக்கு இங்கேயும் கீர்த்தயேத்ன்னு இத்தியனை கீர்த்தனங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இது அப்படிங்கிறார் தட்சிணாமூர்த்திஸ்தோற்றத்தில் சங்கீர்த்தனம்னா சொல்லிக் கொடுக்கறதுன்னு அர்த்தம் சர்வாத்மஹாவிபூதி சர்வாத்முட்டி கிருத்தமிதம் எஸ் மாதமுஷ்மி தேனியவண்தன்கீர்த்தநாத் அங்கசங்கீர்த்தனம்னு சொன்னால் டீச் பண்ணுறதுன்னு அர்த்தம் இங்கே கீர்த்தனம்னா ஜபங்கிர இத்தனைநாப்பி த்ரிவித ஜபா லட்சியத்தை மூணு வகையான ஜபம் குறிக்கப்படுகிறது எப்படிப்பட்ட ஜபம்னா உச்ச உபாம்சு மாநல லட்சணா த்ரிவிதா ஜப அப்படி சொல்கிற உச்சன்னு சொன்னால் வாயை திறந்து சத்தமாக சொல்கிறது உபாம்சுன்னா ஒதடு அசைகிற மாதிரி சொல்கிறது சத்தம் வரப்படாது அப்புறம் மனசுக்குள்ளே சொல்கிறது ஆஹா உச்ச உபாம்சு மாநல லட்சணா த்ரிவிதா ஜப ஆக மூணு வகையான ஜப்பம் லட்சியம் பண்ணப்படுகிறது அதில் ஒன்றை விட ஒன்றுக்கு பலன் ஜாஸ்தி ஆக இந்த இடத்துல இதை பூர்த்தி பண்ணிப்போம் அடுத்த ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் படிப்போம் நமோஸ்தாய சஹசிரமூர்த்தையே சகசிரிசிபாவே சகசிரே புருஷா ஷாஸ் சகசிரோட்டிணே நோவிந்தனீர் சாஜி கீ